கால்மாரி ஆடியதுன்னு சொன்னேன் அந்த ஒளி வருதே அதுக்காக சொன்னேன் எனவே இதுவரை கால்மாரி ஆடிய வரலாற்றை சொன்ன கங்கையாறு சேர் சடையான் தானூர் அரும்பழியஞ்சி தென்னன் தேரலா மனத்தை தேர்த்த திருவிளையாடல் சொல்வாம் இப்பொழுது படியஞ்சனவ ஒரு அரசனுக்கு ஒரு சிறு சிக்கல் வந்தது அந்த சிக்கலை அவனால் தீர்க்க முடியல இறைவனே முன்னின்று அந்த சிக்கலை தீர்த்து கொடுத்தான் இப்ப சிக்கல் என்பதை அது எவ்வாறு தீர்த்தான் என்பதை இப்பொழுது நாம் காணப்போறோம் பழியஞ்சன பரதம் என்று சொல்லை ராஜசேகரன் தன் காதல் ராஜசேகரனுடைய காலத்துல இந்த கால்மாரியான நடந்தது அவன் பிள்ளை குலோத்துங்க சோழன் பேர் அவன் காலத்துல இப்ப நாம் சொல்ல போனாறு நடக்கும் நடக்கும்போது வினையராம் வென்று ஞான வெள்ளியம்பலத்துலாடும் கணிகளிடலில் பின்னி கலந்து பேர் என்பமுற்றான் ராஜசேகரன் என்ன ஆனாலே தான் பையன் உடம்பு தகுதிக்கு வந்த உடனே அவங்ககிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு தான் வீடு பெயர் அடைந்தான் என்று சொன்னார் இந்த வீடு பெயர் அடைந்தான்னு சொல்லுகின்ற பொழுது அந்த வீடு பெயர் எப்படி அதெல்லாம் போகிற போக்கில் நம்முடைய இவர் பரிஞ்ச முன்னு சொல்கிறார் வினை இந்த வினை நீங்கனா தான் வீடு பேற்றுக்கு போகலாம் வீடு பேற்றுக்கு போகலாம் வினை இருந்தால் எங்க இருக்குது உனக்கு மேல் வேலை உனைக்கு மேல் வேலையாமல் என் வீணை ஒத்தபின் கணக்கில் ஆத்திரு நீ வந்து காட்டி நாய்க்குலே மணிவா சொல்ற இந்த இருவினையானது முழுமையாக அந்த ஒத்து அந்த இருவினையும் ஒப்ப நோக்கும்படியான தன்மை வந்ததுனால எங்கள் பெருமான் குருநாதனாக காட்சி அளித்தான் முனைக்கீளாத வித் முனைக்கீளாதோர் வித்து மேல் மீளையாமல் என் வீனை ஒத்தபின் கணக்கீழாத்திரு கோலம் நீ வந்து காட்டி நாய் என்று சொன்ன ஆகவேதான் இந்த வினையெல்லாம் நீங்கிய பிறகு அவன் வீடு அந்த வீடுபேர் பேர் என்பது என்னன்னாரு கனை கடல் நிழலில் பின்னி கலந்து பேரின்பமுற்றான் சொல்லிருக்காங்க திருவிளையாடல் புராணத்தில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படின்னு சிவ சிவ அது என்ன இதெல்லாம் இப்போ எழுதுறதுக்கு முதல்ல என்ன தடையினா எழுதுறது என்னால் எழுத முடியாது சொல்ல முடியுமே தவிர எழுத முடியல அது ரொம்ப காலமாக முடியாத ஒன்று என்ன செய்யறது திருவிழையாடல் புராணத்தில் சைவசித்தாந்த கருத்துக்கள் பல்ல ஒன்றும் இன்னும் யாரும் எழுதலை எழுத ஏன் பெரிய உலகாம தொடங்கி என்றும் இன்றும் பெருகும் இப்படி மூன்று பிராணம் தான் இன்றிமையாத பிராணம் சொல்றது உண்டு சரி கணை காடல் நீழலில் பின்னி கலந்த பேரின்புற்றான் பெருமானுடைய திருவடியில இந்த ஆன்மாவானது அப்படியே பின்னினர் அதோடு சேர்ந்து இருப்பதுதான் பெருமான் திருவடியில் இந்த ஆன்மா சேருவதுதான் வீடு பேரு பின்னி கலந்தினர் அதோடு அந்த திருவடியில் இந்த உயிர ஆன்மாவானது அப்படியே கலந்து இருக்கணும் இதை ரொம்ப அருமையா தாய்மானார் பின்ன வந்தவர் இந்த ஆன்மாவுக்கிட தனியாவே இருக்க முடியாது ஏதோட ஒன்னு பின்னிதான் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன சாமியின் ஏற்கனவே எதோடு பின்னி கிடந்தது தெரியுமா ஆணவத்தோடு இப்ப மெய்ஞான தானுவீனோடு ஆணவத்தோடு அத்துவிதம் ஆன படி தானுவினோடு அத்துவிதம் ஆகும் நாள் என்னோ இந்த ஆணவத்தோடு நீ வேறு அந்த ஆணவம் வேற பின்னி பின்னி கிடந்தா அந்த சனியனை விட்டுட்டு ஆண்டவன் திருவடி வேறு நீ வேறு என்று இல்லாமல் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெய்ஞான தானுமீனோடு அத்துவிதம் ஆகும் நாள் என்னூ பக்கா சைவ சித்தாந்தி தாய்மானார் எங்கேயோ போய் கொண்டு வச்சிருக்கிறாங்க சிவர் அதுக்கு மேலே நான் சொல்லலை ஐஏஎஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க அல்லவா பக்கா சைவ சித்தாந்திவர் எங்கெங்கயோ கொண்டு எழுத்து இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இழுத்ததுனால அவங்களும் ஆயிட மாட்டாங்க அல்லவா இருந்தாலும் அவன் தெரியணும் ஞானவத்தோடு அத்துவிதமானபடினு பேசுறார் அப்ப முத்தி நிலைங்கிறது என்ன நானே பிரமமாகிடுவேங்கிறது அல்ல மெய்ஞான தானுவினோடு அத்துவிதம் ஆகும் நாள் என்னடோ அதெல்லாம் அவர் சைவஸ்தான் என்பதை காட்டுவதற்குரிய நிலைக்கலன் சிவா அது மாதிரி இப்படி அவர் கலந்தார் எனவே ராஜசேகரன் வீடு பேரடைந்த பிறகு குலசேகரன் இப்பொழுது பட்டத்துக்கு வருகிறான் அவனுக்கு என்னன்னு நம்ம கம்பராமாயணம் மாதிரி பத்தாயிரம் மனைவியர் ஒவ்வொரு மனைவிக்கும் ஆறு குழந்தை இன்ட் பண்ணிங்கண்ணா அறுபதுனாயிரம் பிள்ளை இந்த அறுபதுனாயிரங்கிறது கம்பருக்கு டேடுமா இருக்குங்களா அறுபதுனாயிரம் மனைவியர் தசர தசரதனுக்கு அறுபதுனாயிரம் ஆண்டு ஆண்டான் தசரதன் இந்த அறுபதுனாயிரம் அவர் கூட மாட்டேன் அது இருக்கலாம் அது அது வந்து அது கற்பனை சொல்ல வேண்டாம் அறுபதாயிரம் ஆண்டு இருந்த வாழ்ந்தவன் அறுபதனாயிரம் மனைவியோடு இருந்தவன் தசரதன் அப்படி ஆகவே இந்த குலோத்து அறுபதனாயிரம் பிள்ளைகள் ஒன்றே போது அற்பத்தன அறுபது இதுல இது மாதிரி அவன் வாருகின்ற பொழுது அவருள் செப்பரிய வல்லாண்மை சிங்க அனந்தகுணன் அந்த அறுபது நாயிரம் பிள்ளைல அனந்தகுணன்கிற ஒரு பையன்தான் முதல் பிள்ளை தங்கமான பையன் அதனால் அந்த பையனை ரொம்ப அருமையாக வளர்த்தாரலாம் எப்படி வளர்த்தார்கள் அப்படின்றதுல காலை பயின்று நல்ல அருமையான அறிவு பறி நெடுந்தேற்க பயின்று பலகை வாழ் சிலை பயின்று வருகுமரத்திரம் நோக்கி நம்ம இன்னே சொல்லியிருக்கிறேன் இந்த அறிவுக்கல்வி தொழிற்கல்வி ஆன்மீக கல்வி ஆகிய மூன்றும் தமிழனுக்கு சொந்தமானவை என்று இல்லை இப்போ ஏதோ புதுசாக ஒன்றா தொழிற்கல்வி அப்படியே நாங்கள் திணிக்கிறோமா இருக்கும் வேலை இல்லாத என்ற இடத்துக்கு ஒழிக்கிறோமா என்று வெறும் வாய்நாள பேசிகிட்டு இருக்கிறாங்களே செயல்பாட்டில் இருக்கணும் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சான்னு சொன்னால் நிச்சயமாக ஒன்று அரசாங்க பணிக்கு வந்தால் வாய்ப்பு இருந்தால் போட்டோம் இல்லைன்னு சொன்னால் அருமையாக ஒரு சிறு தொழில் அந்த வேலை செய்ய தெரியணும் அது மாதிரி கல்வி அமைப்பு இருக்கணும் கல்விமைப்பு இருக்கு அந்த ப்ளஸ் டூக்குள்ளே ரொம்ப நீங்கள் பெரிய சைவஸ்தானம் தெரியாவிட்டாலும் நமக்குன்னு இருக்கிற இது நமக்கு எல்லாம்ப்பா வந்து திருமுறைகள்னு பன்னெண்டு இருக்குப்பா ஆன்மீக நூல்லை அதுக்கப்புறம் சைவஸ்தானன்னு இருக்குப்பா அப்புறம் தாய்மான பட்டினத்தார் ஒரு அவுட்லைனாவது தெரியணும் இலங்கையில் இருக்க அந்த திட்டம் இலங்கையில் இருக்குது அங்கே ப்ளஸ் படிச்சிட்டாங்கன்னா பன்னெண்டு திருமுறை என்னென்னு தெரியாதுன்னு பக்க பக்கம் முடிக்கிறான்னு இப்போ முடிக்க வேண்டியதில்லை சாத்திரம் இருக்குதுன்னு தெரியும் ஆகவே ஒரு பக்கம் அறிவு கல்வி இன்னொரு பக்கம் ஆன்மீக கல்வி இன்னொரு பக்கம் தொழிற்கல்வி மூன்றும் வேணும் இந்த மூன்றும் தொலாப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்மளால சொல்லிட்டு வர அதே தான் ரொம்ப அருமையாக வழி வந்த போது கலை பயின்று அறிவுக்கல்வி பறிநெடுந்தேற்கு இவன் அரசனுடைய குமரன் ஆனதுனால யானையேற்றம் குதிரையேற்றம் அந்த காலாற் எப்படி படையல் இந்த வால் எப்படி வைக்கிறது வில்ல எப்படி அம்பு செலுத்துவது இதெல்லாம் தெரியும் மகிழ்வித்து வாழும்டனே அவனும் இந்த நில உலக அருமையாக ஆண்டு வருகிறான் ரொம்ப விரைவா போறார் பரஞ்சோதி முனிவர் ஏன்னா பின்னால் இது மெதுவாக போகணுங்கிறதுக்காக முன்னெப்படி போனேன் இப்படி ரொம்ப அருமையான ஆட்சி இப்பொழுது திருப்பத்தூர் திருப்பத்தூர் இங்கே உங்க திருப்பத்தூர் இது திருப்பத்தூர்ங்கிறது நீங்கள் திருச்சியிலேருந்து மதுரை போகிற வழியில் திருப்பத்தூர்னு இருக்குது அங்கே தான் வந்து நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனக கெடிதருமி கவிழினோன்கான் என்ற அருமையான பாடலை அப்பர் சாமி குன்றக்குடி ஆதீனத்துக்கு சொந்தமான கோயில் அது திருப்பத்தூர் கோயில் பிரான்மலை குண்டகுடியில் இருக்கிற தண்டபானி தேவஸ்தானம் இதெல்லாம் குண்டகுடி ஆதீனத்துக்கு சொந்தமானது அதனால அந்த குன்றக்குடியில் இருப்ப என்னங்க பால் ஆகவே அந்த திருப்பத்தூர் பால் தானே பால் திருப்பத்தூர் ஒரு ஒரு ஒரு பிராமணன் அந்த அவருக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை இந்த மூன்றுமாக இருக்குது அங்கே ஒரு செழுமரையோன் கையேந்தும் அறவல்குள் மனைவியோடும் பா அது அங்கேருந்து அவனுடைய மச்சனை ஊடு மதுரை அதுக்காக திருப்பத்தூர்லேருந்து புறப்படலாம் இப்போ திருப்பத்தூர்லேருந்து புறப்படுன்னு சொன்னால் மேலூர் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் மேலூர்லேருந்து மதுரை வரும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி அல்லது ரெண்டு மணிக்குள்ளே ஆருமே அவன் வந்து ஆனால் அப்போல்லாம் நடராஜா சர்வீஸ் நடந்து தான் போகணும் அதனால மனைவியை கூட்டிட்டான் மச்சனை வீட்டுக்கு போறோங்கிறதுனால தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டான் தான் தன் மனைவி குழந்தை மூவருமாக திருப்பத்தூர்லேருந்து மதுரைக்கு புறப்படுறாங்க மதுரைக்கு போறப்படுறாங்க போகிறாங்கன்னு சொல்லும்போது குழந்தைன்னு சொல்லலாம் அந்த குழந்தையை குழந்தைன்னு சொல்றதுக்கு மனசில் பரிஞ்ச முடிவு பானல் வாய் குழவியோடும் அது என்னது பானல் வாய் பால் நல்வாய் எப்போ பால் மாமன் சேர்க்கிறது பானல்வாயோரு பாலன் என்று நீல் ஞானசம்பந்த தேவாரம் வந்து உந்துதோ இருக்கு அரண்மனைக்கு போன உடனே ஞானசம்பந்த பெருமான் போறார் அறிவெல்லாம் போறாங்க மங்கைய கட்சி யாருக்கு படப்படப்பட்டு துடிக்குது ஐயோ சின்ன குழந்தையாச்சு இதை நாமெல்லாம் அழைச்சிட்டு வந்த குழந்தையாச்சு இங்கே எல்லோரும் எண்ணாயிரம் பேர் இருக்காங்களே ஏதேன்னு பண்ணுவாங்களோன்னு நின்ச்சு இப்படியே பார்த்தார் அரண்மனையே அந்த மங்கையரிசு யார் தெரிஞ்சது அவருக்கு அந்த அவர் அந்த அம்மையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதோ உள்ளத்தில் கவலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார் யாரு இந்த குழந்தை ஐயப்படாத அகத்தது உணர்வானே தெய்வத்தோடப்போல என்றார் திருவிடுவார் அப்போ ஏதோ தன்னை பற்றி ஒரு அச்சம் இருக்குதுன்னு நினைக்குது அந்த அச்சம் நீங்க பாடின பாட்டு இது மானின் நேர் விழி மாதராய் பழுதிக்கு மா பெரும் தேவி கேள் பானல்வாயோரு பாலன் இங்கிவன் என்று நீ பறிவேதிடேல் பால் பாராத பிள்ளை பச்சளம் பிள்ளைன்னு ஒன்று நான் இவர்களை இப்பவா சந்திக்கிறேன் பல அல்லல் திரு ஆளவாயரன் நிற்கவி இவங்க பயப்படுவேனா பெருமான் சொக்கநாள் பெருமான் திருவுள் இருக்கின்ற பொழுது என்று அருமையா பானர் அந்த பாணல் வாயூர் பாடன் என்ற அந்த பாடலுடைய அந்த அமைப்பு தான் இங்கே போகின்ற பொழுது என்ன பண்ணார் மாணவியோடும் பானல் வாய்குழவியோடும் அந்த சின்ன குழந்தையை அழைச்சிக்கிட்டு போனானா போனால் ஒரு ஒரு பத்து மைல் போனாங்க போன பிறகு வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தில் என் கேட்டால் அவெல்லாம் நடந்து அதிகமாக நடந்தவங்க இல்லை ஏதோ வேறு வழி இல்லை அந்த காலத்தில் நடந்தால் போகணும் வேறு வழி இல்லைன்னா வாழ் வண்டி இருக்கணும் மாட்டு வண்டி இல்லை மாட்டு வண்டி இன்னும் கூட சொல்லியிருப்பேன் அந்த காலத்தில் மாப்பிள்ளைகள் வர்றாங்கன்னு சொன்னால் கிராமத்தில் மாட்டு வண்டி கட்டி சலையை போட்டு கட்டி வண்டி கட்டி அது அந்த மரியாதையோட போடுதும் நாங்களாம் அப்படிதான் போயிருக்கோம் எங்க ப்ரெஷர்லாம் இப்ப எல்லாம் கிராமத்துக்கெல்லாம் போவாது அதனால என்னன்னு கேட்டா ஐப்பசி மாதம் தீபாவளின்னு சொன்னா மாப்பிள்ளை வர்றாங்கன்னா அந்த நல்லா அருமையாக அந்த சலையை கட்டி அந்த கொம்புமா பெரிய கொம்பு மாதிரி இருக்கும் அல்லவா அது இருக்காது தஞ்சாவூர்லாம் மொட்ட தஞ்சாவூர்ல அந்த கொம்பையே வளர விட மாட்டான் மனுஷன் ஏன்னா அந்த கொம்பின் சத்தும் உடம்புல ஏறி ஊட்டச்சத்து நல்லா வேலை செய்யணும் ஆனா திருச்சி மாவட்டம் மற்ற மாவட்டங்கள் அந்த கொம்பு இருந்தா தான் மதிப்பு போட்டு மாப்பிள்ளை என்ன சார் மாப்பிள்ளை வர்றாங்களா ஆமாங்க வர்றாங்க அப்படி எல்லாம் சொல்லி அழைச்சிருக்காங்க போச்சு அதெல்லாம் என்னைக்கு சில்லறை வாங்க ஆரம்பிச்சானு போச்சு ஆமா ஆமா நீங்க கடந்து அப்புறம் எப்படி மாமனார் மதிப்பாரு நீங்கள் சில்லறை வாங்காமல் இருக்க வரைக்கும் தான் மதிப்பு இருக்கும் சில்லறை வாங்கினதுனால ஆமாம் போ பிரஷர் அவரு டாக்ஸி வச்சுட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சில்லறை வாங்காமல் இருந்தால்தான் மதிப்பு சிவ சிவ சபை குறிப்பினும் நீக்கி விடுங்க நீக்குங்க வச்சுங்க எப்படி வேணும் பண்ணுங்க ஆகவே இப்பொழுது வந்தாரலாம் வந்தால் அந்த அம்மாவுக்கு தண்ணீர் தாகம் ஒரு ஆலமரம் வேற வழியில் அந்த ஆலமரத்தரில் உட்கார வச்சுட்டு கண்ணை வச்சு குழந்தைய வச்சுட்டு ராஜா அம்மாவோட இது நான் போயிட்டு வர சொல்லிட்டு கையில ஒரு பாத்திரத்துக்கிட்டே பலன் தண்ணி எங்க கணர் இருக்குது அங்கதான் பாக்கணும் அல்லது எங்க குளம் இருக்குது அங்கதான் இருக்கணும் எங்க என்ன வசதி நம்ம முன்னோர்களுக்கு என்ன வசதி நமக்கு இன்னைக்கு இருக்கிற வசதி நம்ம முடியும் இருந்ததுன்னு சொன்னா இந்த சிவலோகத்தை பொன்னுலோகமா ஆக்கியிருப்பாங்க அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி வித்தங்கிற மாதிரி ஒரு வசதி இல்லாத காலம் நடந்த ஒரு கணர் அதுல போய் தண்ணி பரப்பற அதற்குள்ளே இந்த அம்மா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்து நடந்து பழக்கம் இல்லையா படுத்த பண்றா அப்படியே கொஞ்சம் கண்ணா சார் இந்த குழந்தை அங்க இருக்கு என்னைக்கும் ஒருவன் இந்த ஆலமரத்துல ஏதோ ஒரு பறவையை அடிக்கிறதுக்காக ஒரு அம்பு போட்டிருக்கிறான் அந்த அம்பு போட்டது என்ன கேட்டா பறவை கிடைச்சதும் இந்த அம்பு வந்து அந்த கிளையில சிக்கிட்டு சிக்கனதுன்னு பார்த்தேன் இது எங்கடா மேலே எடுத்துக்கிட்டு போறது சரின்னு விட்டு அது என் நிகோ அந்த சிக்கல்ல இந்த அம்மா அந்த மாதிரி படுத்திருக்கா பாருங்க இந்த இதுக்கு நேரம் அந்த அம்பு மேல இருந்திருக்கு காத்து அப்படியே அசைஞ்சுது அந்த அசைந்த அசைவு அந்த அம்பானது அப்படியே கலந்தது கலண்ட அந்த அம்மாவுடைய நேர் வயிற்றுல வந்து அப்படியே சொருவிச்சு உடனே முடிஞ்சு போயிடுச்சு கிடக்க படுத்தார் கடந்தொழிந்தார் திருமூல திருமண கடந்தொழிந்தாரி என்றார் எவ்வளவுதான் என்ன நிலையாவே இருக்குமா ஒரு பொழுதும் வாழ்வதறியார் திருவள்ளுவர் இப்பொழுதுங்கிறது என்னன்னு திரும்ப பொழுதுன்னா ஒரு பொழுதும் வாழ்வதறியாருன்னா காலையில் இருக்கிற மத்தியானம்னு அர்த்தம் இல்ல மத்தியானம் இருக்கிற ராத்திரி அர்த்தம் இல்ல பரிமேல தான் ஊழி என்பது கனத்துள் நின்றதன்றே போன சணம் இருப்பானு சணம் ஆக மாட்டான் ஆயனவன் அம்பு பட்டது அப்படியே அரந்திட்ட இந்த நேரத்துல பெரிய ஆலமரம் அது அதனால இன்னொரு பக்கத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு வேடன் அவன் எங்கெங்கேயோ போய் தோரத்துக்கிட்டே பனியுமே பிடிச்சிட்டு வந்து பார்த்துட்டு இது நேரம் அங்க மணி 11 மணி 11:11 மணி கலப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்தபடியா வந்து நிக்கிறான் இங்கே அவன்பாரு பக்கத்துல நிற்கிறான் அந்த பெரிய ஆலமரத்தில் இங்க வந்து இந்த மனைவி அந்த புள்ள இருக்குது இதுக்கு நேரம் அந்த அம்பு பட்டு இறந்துட்டா அவன் அந்த ஆழமரத்தில் இன்னொரு பக்கத்துல நடுவதற்காக வந்து ஒது நிற்கிறான் இந்த நிகழ்ச்சியும் அவங்களுக்கு தெரியாது இந்த அம்மா ஐயோ ஐயோ அப்படின்னா சத்தங்க தான் விளையாட்டு இருக்கு பட்டுது பட்டவனே இறந்துட்டா அந்தம்மா இது அங்கே தண்ணீர் புகுந்து கொண்டது அங்கே வந்து பாவம் இது பாருங்க நடைக்கு நடை அதோடு கூட வந்து இப்போ ரெண்டு பேர்லாம் வேற தண்ணிக்காக போய் வேறனால சரி இந்த தண்ணியை கையில எடுத்துட்டு இன்ஜின் தூக்குது அப்ப யார் தூக்குறது நாமல்லாம் அங்கங்க தண்ணி வாங்கிக்கலாம்னு தான் வந்துடுவாங்க அதனால தண்ணி போயிடுச்சு அங்க இருந்து இப்ப இது ஒலிய ஒளியில காட்ட காட்ட மாட்டோம் அங்கே இருந்து ஆமா அங்கே இருந்து வர வந்தா உண்மை இந்த அம்மா என்ன உட்காந்துருந்தாங்கன்னா போனீ இல்லாவம் இவதான் இறந்து கிடக்கிற ஏடா ராஜா என்னடா என்ன அம்மாலாம் சரிமா இருக்கலாம் வந்து அப்படி இதெல்லாம் ஒலி ஒலியில காட்டலாம் அப்படி வந்தா நேர் ஒரு அம்பு அப்படியே வயித்துல பாய்ந்து அப்படியே கிடைக்கிற அவ்வளவுதான் அம்மாவ யாருடா இது பண்ணா இந்த மாதிரி பாணல் வாயு ஒரு குழந்தை இருந்தப்பா ஒரு அம்பு உடுந்ததுப்பான்னு சொல்றதுக்கு என்ன அனுப்பி வந்துட்டு ஆஹா கண்ணப்பர் மாதிரி இங்க வந்து யாருமில்ல இந்த சிவலிங்கத்துல இருந்து கண்ணுல குருதி வருது யாரோ ஒரு ஆள் தான் வேலை என்று சொல்லி விட்டு எடு நல்லவேளை சிவகோச்சாரியார் தெரியாம உட்கார்ந்து கொஞ்சம் தெரிஞ்சது அடிச்சு போயிட்டே அந்த பக்கத்தில் அதுல பாருங்க சந்தர்ப்பம் என்னத்த என்ன என்ன கருத முடியும் என்னுடைய பாவம் ஓரிடம் படி ஓரிடம் பாட்டு ஒன்னு போய் கேட்டான் ரொம்ப அருமையான பாட்டு அதெல்லாம் வெயில் கோதுங்க நிழல் தேடி இழைப்பாரு அவன் பாவன் காலையிலிருந்து இங்க இங்க போய் வேட்டையாடிட்டு வெயிலுக்கு உதுங்கிறதுக்காக பார்த்தா இந்த ஆழ்மரத்திலிருந்து சனி நீங்க காப்பனி தாளன் வாளோடு வீக்கிய கச்சாளன் அந்த வேடன் எப்படி இருக்காங்க கால காட்டிருக்கான்க்கிய கச்சிருக்கு ஒருக்கும்டி அப்படிவா கையில ஒரு சிவையான போதும் என்ன பண்ண போதுன்னு அதனால அதுக்குரிய சூழ்நிலைக்கும் அவனை பாக்குறது எப்படி இருக்கு நல்ல அருமையா தென்னீர நின்று பக்தியா இருந்து சிவசிவ சிவ சிவ ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்கார்ந்து வச்சுங்க அப்படி நம்ப முடியாது இவன் எப்படி இருக்காங்க காப்பனி தாளன் வாளோடு வீக்கிய கச்சாளன் கூற்பகோள் ஏறிடுவில்ல பின்னால அம்பராத்தோனி வச்சிருக்க நிறைய அம்ப இருக்குது வில்லும் இருக்குது அதனால கொலை செய்வான் மோட்டல பார்த்தாலும் நல்ல கொலை செய்யற மாதிரி இருப்பான் தவிர ஒன்னு அவன் வந்து வேடர்ல வா வேடர்ல வேலைவான்னு சொன்னு ஞாபகத்துக்கு வரணும் திருமுருகன் பூண்டில சேரமான் கொடுத்த பொருளை எடுத்துட்டு வருது சுந்தரம் நிறைய யானை மேல வச்சு ஏற்றி கொடுத்துட்டு திருவாரூருக்கு போட்டும் அப்படின்னு சொல்லி திருவாரூர் பார்த்தார் பெருமான் நாம தான் வேணுங்கும் போதெல்லாம் பொருள் கொடுக்குறோமே சேரமானிட்டிருந்து எதுக்கு பொருள் எடுத்துகிட்டு வர்றாருன்னு சொல்லிவிட்டு பூதகனங்களை கூப்பிட்டார் இந்த பேர் கட்டின வேஷ்டி மட்டும் வச்சிரு மரதெல்லாம் தச்சு விடு அப்புறம் சொல்லணுமா கேனுமா இது யானைல அப்படியே சும்மா பிரமாதமாக வருது பவுன்லாம் எடுத்துக்கிட்டு இறங்கி ஆகியல அப்படின்னா அடைய இறங்கி ஆனா இறங்கி எல்லாத்தையும் கழிட்டு நகையெல்லாம் கழிட்டு அப்படின்னாரு படாதுக்கும் பாரியா மனுஷன் பெருசேரவான் பெருமாள் கொடுத்தது இங்க இருக்கிற பாருபடி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நேர கோயிலுக்குள்ள போனார் பார்த்தார் பாட்டு எப்படி இருக்கும் பொண்ணுமை பொருளும் தருவானி அப்படியா இருக்கும் அது இவர் தான் பான்னது தானனை முன்படைத்தான் அதன் பொன்னே அப்படியா இருக்கும் பாட்டு அந்த சந்தர்ப்பம் எல்லாம் வேற அது இது வெஞ்சிலை வேடுவர் சொல்லி திடுகு மொட்டன குத்தி திருமுருகன் பூண்டியில போய் நுண்ணிட மங்கை தன்னோடும் எத்துக்கு இருந்தி நீ பரவாயில்லப்பா பிளாட் பார்த்தா உங்களோட என்ன இருக்குது எலும்பு தோல் இருக்குது புண்ணிட்டு போக மாட்டான் அம்மா நகையெல்லாம் போட்டு மலைய தோசை பாண்டி அந்த பெண்ணோடு என்னையா இங்க இருக்கேன்னு கேட்டார் பாட்டு எப்படி இருக்குது கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரைவல் சொல்லி திடுக மொட்டை குத்தி கூரை உண்டு ஆரழிக்கும் மேடம் அதுவும் சுந்தர இன்ன தன்மையன் எந்த அடி உண்மையம் மானி அதான் ஒரு அந்த இறத்திற்கேத்த சந்தம் வேணும் சொற்கள் வேண்டும் விடை நின்றான் என் பார்ப்பனியை கொண்டின் உயிர் உண்டு பழி பூண்டான் நிச்சயம் தான் என் மனைவியை பூண்டு என்ன மதித்தே ஏடா வேடா என் என் மனைவி என்னடா பாவம் பண்ணா அந்த பச்சளம் பாலகனை பார்த்தாவது இறக்கமில்ல குன்னுட்டு ஏடா மகாபாலம் என்னென்னா சொல்லிருப்பான் என்னென்னா சொல்லிருப்பான் பாவம் சொல்லிட்டு உடனே என்ன சொன்னா சொன்ன தன்னை வதை தாய் நீல்கண் மின்னல் கூற்றனவல்வாய் விட்டாத்து மன்னவன் ஆனை பாசம் எறிந்து வலித்தேகும் என்ன பண்றான் வாரா அரச்கிட்ட அப்படின்ட்டான் யாரு அந்த பார்ப்ப வேற ஒண்ணும் சொல்லல என்ன சொன்னா அரசன் ஆணை நீ வா அப்படின்னா வருவானா இப்ப என்ன பண்ணிருப்ப பார்ப்பனிய கொண்டானோ இல்லையோ இவன அங்கேயே குழி போட்டு போயிட்டுருவான் அப்படிதான்